சச்சிதானோத்தியேத்தவே தாத்தயவிஷா ஸ்ரீக்கப்புச்சி சு விமாவுபீயர் மீதியவேஷ ஸ்திரீபிக் காமகானேன கிங்கிணி ஜாலமாலினா கிரீடன்ன வேதாத்மபாத்தம் சுராக்கிரீடேஷு நிர்வாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு வாழ்க்கையினுடைய தன்மையெல்லாம் சொல்கிறார் எதற்காக சொல்கிறார்னா பற்ற விடணுங்கிறதுக்காக வேண்டி உபதேசம் பண்ணுறார் இப்படி ஒருவன் வாழ்க்கையில் கர்மாக்களை யாகங்களை எல்லாம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போகிறான் ஸ்வ புண்ணியே உபசித்தே தன்னோட புண்ணியத்தினால சம்பாதிக்கிறான் என்ன சம்பாதிக்கிறான்னா சுப்ரே விமானே சுப்ரே விமானேன்னா நல்ல தூய்மையான வெண்மையான விமானம் தேவலோக விமானம் உபகீயத்தே கந்தர்வைகி உபகீயத்தே உபகியத்தை கந்தர்வைஹி விகரன் மத்தியன்னு படிக்கணும் அவர்களெல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் இவன் புண்ணியம் பண்ணினதுனால இவனை வேள்வி செஞ்சதுனால இவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் ஏஹே ஹீ தீ இங்கேயே லௌகிகத்தில் பெரிய ஹோட்டலுக்கு நீங்கள் நிறைய பணம் கட்டினா அவங்க வாசல்லேருந்தே உங்களை உபச்சாரம் பண்ணி இல்லாட்டி ஏர்போர்ட்லருந்தே உபச்சாரம் பண்ணி கூட்டின்னு போகிறாங்களே அங்கேயே ஒரு பூ கொடுக்கலாம் நல்ல வார்த்தைகள்லாம் வெரி நைஸ் டு மீட் யூ அப்படிலாம் சொல்லலாம் அப்புறம் கூட்டின்னு போய் அங்கே இருந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கிற பணம் உங்களுக்கு இருக்கிற சக்தி வரைக்கும் அங்கே இருக்கலாம் அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாரு ஸ்வ புண்ணிய உபஜித்தே சுப்ரே விமானே அதில் கந்தர்வர்கள்லாம் சுற்றி இருந்து கொண்டு புகழ்ந்து பாடுகிறார்கள் தேவீ நாம் அதாவது எல்லாரும் அங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் மனம் கவரக்கூடிய ஆடைகளை அணிந்தவர்களா அவர்களும் இருக்கிறார்கள் இவனும் இருக்கான் ஹிருத்தியவேஷத்திற்கு மத்தியே தேவீனாம் மத்தியே ஹிருத்தியவேஷத்திற்கு அதாவது உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய வேஷங்களை தரித்திருக்கிற பெண்களுக்கு நடுவிலே கந்தர்வர்களோடு அந்த விமானத்தில் தேவலோகத்துக்குச் செல்லுகிறான் அப்படிங்கிறது இந்த வர்ணனை அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அந்த யானம் இருக்க நினைத்த இடத்துக்கு கொண்டு போகுமா காமக யானேன காமம் கச்சதி நம்ம எப்படி போகணும் இப்படி கிழக்க போனால் கிழக்க போகும் மேற்க போகணுன்னா மேற்க போகும் நம்ம நினச்சபடி அந்த வாகனம் போகும் ஆக காமக யானேன கிங்கிணிஜால மாலினா ஸ்திரீபி கிரீடன் அங்கே என்ன பண்ணுறான்னா நினைத்தபடி பிரயாணங்கள்லாம் யானங்கள்லாம் பயன்படுத்திக்கிறான் அங்கே போய் நல்ல வெஹிக்கிள் நல்ல இடம் ஸ்டே எல்லா சௌரியங்களும் இருக்குது நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் காலை சலங்க கிங்கினி ஜால மாலினா ஸ்திரீபிகி கிரீடன் பெண்களோடு சேர்ந்து விளையாடுறான் கிங்கினி ஜால கிரீடன் நல்ல ஒரு என்னது வாத்தியங்கள் கிங்கிணி ஜாலமாலினா அப்படிங்கிறது வந்து காலில் போட்டிருக்கிற கொலுசு சுராக்கிரீடேஷு நிறுவத்தகா அங்கே போய் அங்கே அங்கே இருக்கக்கூடிய பானங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுண்டு விளையாடிண்டு அதிலேயே மூழ்கி போய்டிறான் நிறுவத்தகான்னு சொன்னால் அந்த ஆனந்தத்தில் அந்த விஷய சுகத்தில் மூழ்கி விடுகிறான் அங்கே ஒரு வார்த்தை போட்டார் இந்த இதெல்லாம் இந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மரியாதை அப்படிங்கிறத அங்கே மறந்துடுவானான் ஆத்மபாத்தம் ந வேத தன்னுடைய வீழ்ச்சியை அவன் நினைத்து பார்ப்பதில்லை ந வேதன்னு சொன்னால் அறிவதில்லை கிரீடன் ந வேத கிரீடன்னு ந வேத ஆத்மபாத்தம் ந வேத தன்னுடைய வீழ்ச்சியை இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான் இந்த சுகம் இந்த புண்ணியம் தீர்ந்து விட்டதென்றால் அவர்கள் மீண்டும் நம்மை கீழே தள்ளிவிடுவார்கள் அப்படிங்கிறது தெரியல நீங்கள் பெரிய இடத்துல பெரிய ஹோட்டலில் தங்கணும்னா பணம் இருந்தால் பணம் இல்லைன்னா போயிட்டு வாங்கி விடுவான் அதே மாதிரிதான் அடுத்த ஸ்லோகம் இதையே சொல்லுகிறது தாவத் பிரமோதத்தே ஸ்வர்கே யாவத் புண்ணியம் சமாபியதே க்ஷீண புண்ணிய பதத்தியர் அனிச்சன் காலச்சாலிதா யாவது புண்ணியம் சமாப்பியத்தை தாவது ஸ்வர்கே பிரமோதத்தை எது வரைக்கும் புண்ணியம் பூர்த்தி ஆகிறது இல்லையோ அது வரைக்கும் ஸ்வர்க்கத்தில் இருக்கான் க்ஷீண புண்ணியா பதத்தி புண்ணியம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் கீழே விழறான் அருவாக்குன்னா கீழே பதத்தி பார்த்தீங்கன்னா மற்ற மேற ஒரு சரீரத்தை எடுக்கிறான்னு அர்த்தம் அனிச்சன் காலச்சாலித்தகா அனிச்சன்னா அவன் விரும்பாவிட்டாலும் காலத்தால் ஆட்டுவிக்கப்பட்டவனாய் மீண்டும் வேறொரு சரீரத்தை எடுக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறார் அதனால் என்னன்னா இந்த உலக புலநின்பம் போல தான் அந்த உலக புலநின்பமும் நிலையற்றது அப்படின்னு அனித்யத்தை புரிய வைக்கிறதுக்காக உபதேசம் பண்றார் தொடர்ந்து வரக்கூடிய ஸ்லோகங்களையெல்லாம் நாம பிறகு பார்க்கறதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணட்டும்பிதே சுப்ரே விமான உபகீயே கந்தர்வைர் மத்தியே தேவீனாம் ஹிருத்யவேஷதற்கு ஸ்திரீபிஹ் காமகயான லி கீடன்ன வேதாத்ம பரா பும் சப்பீண புண்பன் காலச்சாலி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனுமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி